வணக்கம் ஜூலை நன்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு எஸ் செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று கொல்கத்தாவுக்கும் மும்பைக்கும் முதன் முதலாக ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி தொடங்கப்பட்டது இரண்டு இந்தியாவில் தங்க கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது 3. உலகின் முதல் கால்நடை மருத்துவக் கல்லூரி பிரான்ஸ் நாட்டில் உள்ள லியான் என்னும் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இனி இன்றைய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டு மனிதன் ஓர் அரசியல் மிருகம் என்று எழுதியவர் யார் மூன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நடத்திய பத்திரிக்கையின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே